ஓம் குரு பிரம்ம குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மியன்பர்களே வாழ்க்கையின் குறிக்கோள் முக்தியை உணர்வதே ஆகும் ஆழ்மனதில் ஆத்தியந்திக சாதனமாகிய அத்வைத ஞானத்தை ஆழ்மனதில் நிலைநிறுத்துவதாலேயே முக்தி உணரப்படுகிறது ஞானத்தை பெறுவதற்கு தேவையான தகுதியை கர்மயோகம் அருளுகிறது இல்லறம் கர்மயோக பிரதான சாதனத்தை உடையது மனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்யப்படுகின்ற செயல்கள் சாஸ்திர உட்பட்டிருக்க வேண்டும் தனி விருப்பு வெறுப்புகளுக்கு சாஸ்திரத்தில் இடமில்லை இல்லறத்தான் மனதையும் வாக்கையும் காயத்தையும் சாஸ்திர விருப்பு வெறுப்பின்றி இயங்கும்படி செய்கிறான் எண்ணங்களை ஆளுகிறான் உடலையும் உள்ளத்தையும் சொற்களையும் ஆளுகிறான் உடலும் உள்ளமும் உரையும் சாதகனுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட வேண்டும் திரிகரணங்கள் எனப்படும் பஞ்ச மகாய்ஞங்கள் இல்லறத்தானால் நாள்தோறும் செய்யப்பட வேண்டும் பித்திருயம் தேவயஜம் பிரம்மயம் மனுஷயம் பூதயஜம் என்று வேதம் இவ்வாறு உபதேசிக்கிறது பஞ்சவா மகாய்தி பிரதாய் தேவயஜ பித்யய் பூதயஜ மனுஷய பிரம்மயஜ இ எத ஜுோத்திய சரிம் தன்பா கோத்தியப்பூர்த்தயேமணே தன்மனுஷமீயை காமப்பஜும தத்மய்ச சந்திஷ்டே இந்த வேத மந்திரங்கள் பஞ்ச மகா யஜத்தினுடைய தன்மையையும் அதை எவ்வாறு நிகழ்த்த வேண்டும் என்பதையும் விவரித்து கூறியிருக்கிறது ஐம்பெரும் வேள்விகள் இல்லறத்தானால் நாள்தோறும் கடைபிடிக்கப்பட வேண்டும் பெற்றோரையும் முன்னோரையும் மனோவாக் காயங்களால் போற்றி வழிபட வேண்டும் தேவயஜம் என்பது தேவர்களை வழிபடுவது இந்த உலகத்திற்கும் உடல் வாழ்க்கைக்கும் பல்வேறு விதமான தேவ ஆற்றல்கள் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு விதமான சக்திகளை உடைய தேவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் நமது வாழ்க்கையை பாதுகாக்கிறார்கள் என்று வேதங்கள் உபதேசிக்கின்றன உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு தேவத்தை பாதுகாப்பதாக சாஸ்திரங்களில் பார்க்கிறோம் அந்த தேவர்களுக்கு ஹோமம் பூஜை தர்ப்பணம் போன்ற புறச் செயல்களால் நமது நன்றியுணர்வை வெளிப்படுத்துகிறோம் சமூகத்தை மதிப்பதும் ஒருவகை தேவயஜமேயாகும் மக்கள் சேவையே மகேஸ்வரன் சேவை நர சேவையே நாராயணன் சேவை என்று சொல்லுவதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா இவ்வுலகத்தை இப்பிரபஞ்சத்தை ஈஸ்வரஸ்வரூபமாக கருதி வழிபடுவதும் தேவயஜமே ஆகும் பல்வேறு கவச்ச ஸ்தோத்திரங்களில் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் இறைவனின் ஒவ்வொரு அம்சங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கப்பட்டிருக்கிறது தேவர்களுக்குச் செய்யும் வழிபாடு பல்வேறு அம்சங்களை உடையது சமூக சேவையும் கூட ஒரு வகையில் தேவர்களுக்குச் செய்யும் வழிபாடே ஆகும் நாக்கில் அக்னி தேவத்தை இணைந்திருக்கட்டும் ஒளி பொருந்திய சொற்கள் வாயிலிருந்து நாவிலிருந்து வெளிப்படட்டும் அக்னிர்மே வா சிஸ்ருத வா மஜி அஹமிருத்தே அமிர்தம் பிரம்மணி என்று ஒரு அற்புதமான மந்திரம் வேதங்களில் அமைந்திருக்கிறது அக்னி பகவான் எனது வாக்கில் ஒளி சொற்களை வெளிப்படுத்தி அருளட்டும் எனது வாக்கானது உள்ளத்தோடு பொருந்தி இருக்கட்டும் அக்னி தேவத்தை வாக்கில் பொருந்தியிருக்கட்டும் வாக்கு மனதில் பொருந்தியிருக்கட்டும் மனம் ஜீவனாகிய என்னிடத்தில் பொருந்தியிருக்கட்டும் என்னிடம் உள்ளம் பொருந்தியிருக்கட்டும் உயிராகிய நான் அமிர்தம் எனப்படும் ஹிரண்யகர்பனிடம் பொருந்தியிருப்பேனாக அதாவது சமஷ்டி மனத்தோடு சமஷ்டி சூஷ்ம பிரபஞ்சத்தோடு பொருந்தியிருப்பேனாக சமஷ்டி சூக்ம பிரபஞ்சம் மெய்யுணர்வோடு மெய்ப்பொருளோடு பொருந்தியிருக்கட்டும் வாக்கு ஹிரதயம் ஆத்மா ஹிரண்யகர்பன் பரம்பிரம்ம தேவயஜம் ஆழமானது தேவயஜத்தை மேலெழுந்த வாரியாகவும் செய்யலாம் மிகுந்த ஆழமாகவும் நிறைவேற்றலாம் கண்களில் சூரிய தேவன் மனதில் சந்திர தேவன் காதுகளில் திக் தேவதைகள் உடலின் ரோமங்களில் ஓஷதி வனஸ்பதி தேவதைகள் உணவின் சாரமாகிய ரேத்தஸ்சில் நீரின் தெய்வம் உடலில் பிருத்திவி தேவதை உடல் வலிமையில் இந்திர தெய்வம் அனைவருடைய உடல்களிலும் தெய்வத்தன்மை அருள் புரியட்டும் தேவத்தைகளின் அருள் அனைத்து சரீரங்களிலும் வெளிப்படட்டும் தேவத்தைகளை போற்றுவோமாக தேவதைகளை மனம் வாக்கு காயங்களால் போற்றி வழிபடுவோமாக இயற்கையின் வெளிப்பாடுகள் அனைத்தும் சேதன தத்துவத்தின் ஜடவழிப்பாடே ஆகும் தேவர்களை போற்றுவோம் தேவர்களின் தலைவனை போற்றுவோம் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அனைவரையும் போற்றி வழிபடுவோமாக ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களைப் போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமீ போட்டிருக்கோய்ய தர்ம கௌன்ய சய பிரா புரோவா அனேஷியமேஷவோஸ்முவன் பாவையேத்து வ பரஸ்பரம் பாவையே பரமியா வோ தைர் பிரயோஸ் சிஷ்டாசி நந்தோ முச்சியை புஞ்சு தே ம் பாப்பே பச்சந்தியமாத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 How do you all?